அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றால் ஆய்ந்தவர் கோள் வினைத்திற்பம் என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை படிக்க தொடங்கி இருக்கிறோம் இது இரண்டாவது குரட்பா அறிவு நூல்களை ஆராய்ந்தவருடைய உறுதியான முடிவாவது பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாது விடுதலும் செய்யும் செயலில் விதிவசத்தால் துன்பம் ஏற்பட்டால் மனம் தளராதிருத்தலும் ஆகிய இவ்விரண்டின் நெறிதான் என்பர் பெரியோர்கள் ஆய்ந்தவர் கோல் அப்படின்னு சொன்ன சாஸ்திரங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் ஊரரால் அப்புறம் உற்றபின் ஒல்காமை மேலும் இதற்கு பொருள் பார்க்கலாம் ஆய்ந்தவர் என்பது நீதி நூல்களை ஆராய்ந்து தெளிந்த வியாழன் வெள்ளி முதலான பெரியோரை குறிக்கிறது வியாழன் தேவர்களின் குரு வெள்ளி அசுரர்களின் குரு சுக்ரன் அமரருக்கும் அசுரருக்கும் அமைச்சராக இருந்து அரச நீதிகளை வழுவாமல் ஆராய்ந்து தெளிந்தவர்கள் என்று பொருள் குரலில் உள்ள கோள் என்ற சொல்லுக்கு பொருள் குறிக்கோள் முடிந்த முடிவு என்பதுதான் அறிவு நூல்களை ஆராய்ந்து தெளிந்த பெரியோர்களின் முடிந்த முடிவு என்னவென்றால் ஊரொராள் உற்றவின் ஒள்காமை இவ்விரண்டின் என்பர் ஊறு என்பது ஊறுபாடுடைய செயல்களை குறிக்கிறது ஒரால் என்றால் புறத்தே தள்ளத்தக்கது என்று பொருள் ஊர் ஒரால் ஊறுபாடுடைய செயல்களை நீக்கிவிட வேண்டும் என்பது கருத்து இதுதான் வினை தூய்மை உற்றவின் ஒள்காமை அவ்வாறு நேர்ந்து செயலாற்றும் போது விதிவசத்தால் ஏதேனும் இடையூறு நேர்ந்தாலும் அதனால் மனம் தளராமல் இருத்தல் அதாவது செய்கின்ற வினை தூய்மையானதாகவும் அவ்வினையை செய்கின்றவன் அல்லலுக்கு அஞ்சாதவனாகவும் இருக்க வேண்டும் என்பது கருத்து வினை தூய்மை இடுக்கன் அழியாமை ஆகிய அதிகாரங்களில் நாம் கற்றவற்றை இங்கு நினைவுபடுத்தி பார்க்கலாம் இடையூறுகள் பல நேர்ந்தாலும் மனத்திற்பமுடையவர் வினைத்திறத்தில் தளர்ச்சி உரமாட்டார் என்பதை இந்த குரட்பா நமக்கு நன்கு உணர்த்துகிறது நிஷேவத்தை பிரசஸ்தானி நிந்தித்தானி ந சேவத்தை அநாஸ்திக ஸ்ரத்ததானஹா ஏதத் பண்டித லக்ஷணம் என்று விதிர நீதி சொல்லுகிறது பிரசஸ்தானி நிஷேவத்தே அப்படின்னா பெரியவர்கள் எதை புகழ்ந்திருக்கிறார்களோ அதை செய்கிறது நிந்தித்தானி ந பெரியவர்கள் எதை நிந்தித்திருக்கிறார்களோ அதை செய்வது கிடையாது அனாஸ்திகா அனாஸ்திகா்த்தம் பெரியவர்களுடைய வார்த்தையில முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ஸ்ரத்ததானகா ஸ்ரத்ததானகன்னா பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது ஏதத் பண்டித லட்சணம் பகவானுடைய அஸ்தித்வத்தையும் ஏற்றுக்கிறான் நம்பிக்கையோடையும் இருக்கிறான் பழிபூர்ணமான ஸ்ரத்தையோடும் இருக்கிறான் இப்பேற்பட்டவர் இதுதான் பண்டிதனுடைய லட்சணம் என்று விதுரர் உபதேசித்திருக்கிறார் ஆஹ பிரசஸ்தானி நிஷேவத்தை நிந்தித்தானி நசேவத்தை அநாஸ்திகா ஸ்ரத்ததானஹ ஏதத் பண்டித லக்ஷணம் பெரியோர்களால் விரும்பப்படுகின்றவற்றை செய்தலும் அவர்களால் நிந்திக்கப்படுகின்றவைகளை செய்யாமல் கடவுளுடைய இருப்பை ஏற்றுக்கொள்ளுதலும் பெரியோர்களிடத்திலும் சாஸ்திரங்களிடத்திலும் முழுமையான ஸ்ரத்தையோடு இருப்பதும் அறிவாளியின் லட்சணங்களாகும் இதுதான் வித நீதியில சொல்லப்பட்டிருக்கிறது தேர்ந்த வினையை திருத்தமுறை செய்யுங்கால் நேர்ந்த துயர்க்கு அஞ்சாதே நில் என்று ஜெகவீர பாண்டியனார் உரையிலே ஒரு பாடலை அவராகவே ஏற்றி குறிப்பிட்டிருக்கிறார் பதவுரை பார்க்கலாம் ஆய்ந்தவர் நீதி நூல்களை நன்கு ஆராய்ந்த பெரியோர்களின் கோள் முடிவுள்ளப்படுவது ஊறு பிறருக்கு துன்பம் தருகின்ற செயல்களை ஒரால் செய்யாமல் தவிர்த்தலும் உற்றபின் அவ்வாறு தூய வினைகளை செய்யும்போது விதிவசத்தால் துன்பம் ஏற்படுமாயின் ஒல்காமை மனம் தளராமல் இருத்தலும் இவ்விரண்டின் ஆகிய இவை இரண்டின் ஆறு நெறிதான் என்பர் என்று மேலோர் கூறுவர் நீதி நூல்களை நன்கு ஆராய்ந்த பெரியோர்களின் முடிவு என்று சொல்லப்படுவது பிறருக்கு துன்பம் தருகின்ற செயல்களை செய்யாமல் விட்டுவிடுவதும் தூய வினைகளை செய்யும் போது விதிவசத்தால் துன்பம் ஏற்படுமாயின் மனம் தளராமல் இருத்தலும் ஆகிய இவை இரண்டின் நெறிதான் என்று மேலோர் கூறுவர் ஊரரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆர் என்பர் ஆய்ந்தவர் கோள்